வசிஷ்டம் சக்தேதல் பராசராத்மஜம் வந்தே சுகதாசம் தபோனி ஸ்ரீமத் பாகவத புராணத்தை அருளி செய்தர் அந்த பெருந்தகைக்கே தந்தையார் வேதவியாசர் அவர் சொன்ன மகாபாரதத்தின் சீரிய கருத்துக்களைத்தான் ஓரொரு நாளும் காலை பொழுதில் நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் விடிந்தவுடன் வியாசரப் போன்ற ஒரு மகானுபாவர் சொன்னதை கேட்பது எத்தனையோ வகையில் நமக்கு பயன் தரும் வியாசர் இப்போது வித நீதியில் சொல்லிக் கொண்டு வருவது பயனில்லாததை செய்யாதீர்கள் காலத்தை வீணே சீக்கிரம் செய்து முடிக்க வேண்டியதை நேரம் கடத்தாதீர்கள் இதை பற்றி உபனிஷத்துக்கள் கூறுகின்றன யுவா சாத் சாது ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா தசேயம் பிருத்திவி சர்வாவித்த பூர்ணா சாது சோ மனுஷ ஆனந்த இதுதான் மனிதனுடைய ஆனந்தம் எப்போது மனதன் மகிழ்ச்சி அடைகிறான் திருப்தி அடைகிறான் என்னால் யுவா சியாது இளமை பிராயத்தே திருப்தி மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறான் சாகு யுவாத்தியாய கன்கு கற்றவனாய் பத்து பேர் செய்யக்கூடிய வேலையை ஒருத்தனாக செய்யக்கூடியவனாய் பத்து நாட்கள் செய்ய வேலையை ஒரே நாளில் முடித்துவிடக்கூடியவனாய் இருந்தால் அந்த மனிதன் மகிழ்ச்சி அடைகிறான் அதை விடுத்து ஒரு நாள் செய்ய வேண்டிய வேலையை நாலு நாளுக்கு கடத்தினோம் என்னால் அதனால் பயன் ஏற்படாது எப்போது உதவ வேண்டும் சமயத்தில் உதவ வேண்டும் எப்போது ஒரு நண்பன் என்று போற்றப்படுகிறான் எப்ப தேவையோ ஷடக்கென உதவ வேண்டும் ஒருத்தருக்கு நெஞ்சுவலி வந்திருக்கும் போது எனக்கு உதவி கால் வேணும் என்று கூப்பிட்டால் அவர் ஆஸ்பத்திரிக்கு போய் சரியாகி திரும்பி வர்ற சமயத்துக்கு இன்னைக்கு வருத்தமான கேட்ட என்ன லாபம் அவர் சரியா திரும்பிந்து விட்டார்னா சரி ஆனா அலட்சணம் போறதுக்கே நேரம் கடந்து போய் நெஞ்சு வெளியில் துடித்து இறந்தே போனால் அப்ப ஒரு காரியத்தை எப்ப செய்ய வேண்டுமோ அப்போதே செய்ய வேண்டும் நேரம் கடத்துவது கூடாது இந்த விஷயத்தான் நேற்றைக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன் விபீஷணன் திருக்குல்லாணி கடற்கரைக்கு வந்தார் ராமனிடத்தில் சரணம் என்று சொல்ல ஆசைப்படுகிறார் சுக்ரீவன் முதலான எல்லா குரங்குகளை பார்த்து நமஸ்காரம் செய்து நிவேதகமாம் கஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக ராகவாய மகாத்மனே ராகவனிடத்தில் நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்கள் நாள் நாள் ஆகட்டும் மெதுவா சொல்றேன்னு சுக்ரீவன் காலம் கடத்தினான் அது முடியாது க்ஷிப்ரம் நிவேதிக சீக்கிரமாக போய் சொல்லுங்கள் காலம்பெற சிந்தித்து மின் என நம்மாழ்வாருடைய பாசனம் ஏன் சீக்கிரமாக போய் சொல்ல வேணும் சுக்ரீவன் ஒரு மாதிரி நினைக்கிறான் இவன் இப்போது வந்திருக்கிறான் நாம் நேரம் கடத்தி விட்டால் இவனிடத்துல நல்லெண்ணம் கொண்ட ராமனுக்கு எண்ணம் மாறி எப்படின்னு இவன் தீயவன் இவனை நாம் சேர்த்து கொள்ள கூடாது என்கிற புத்தி வந்துள்ளான் அதுக்காக நேரம் கடத்தாது இப்ப சொல்றான் போல் இருக்கு ஏன்னா இப்ப போயிட்டா ராமனுக்கு நல்லெண்ணம் இருக்கலாம் என்ன சேர்த்து கொள்ளலாம் நேரம் கடந்து போயிட்டா ராமனுக்கு நல்லெண்ண இருக்காது என்ன சேர்த்துக்க மாட்டேன்னு விட்டார்னா அதுதான் விபீஷணனுக்கு பயம் போட்டு இருக்குமா சொல்லுங்க நினைத்தான் விபீஷணனுடைய உள்ளத்தில் இருப்பது ராமன் என்று இருந்தாலும் அடியார்களை காக்க கூடிய பெருமை படைத்தவன் என் அண்ணலி ராமன் அப்படி இருக்கும்போது நான் எனதுக்காக இப்ப சீக்கிரம்னு சொல்ல தெரியுமா புத்தி கோணல் புத்தி நானோ இராக்கதன் பிராட்டிய பிரித்த ராவணனுடைய தம்பி இந்த நிமிஷத்துல என் புத்தி நல்லா இருக்கு இப்ப போய் ராமா சரணம் சொல்லிட்டா ராமன் சேர்த்து ஒருவேளை நானே அரை மணி கழிச்சு புத்தி மாறி போனால் நான் என்னத்துக்காக ராமனை பற்ற வேண்டும் அவன் என்ன அல்ப மனிதன் நான் ராட்சசன் எவ்வளவு சக்தி படைத்தவன் என் புத்தி மாறிப்படுமே அதனால நேரம் கிடத்தாத நான் வந்திருக்கேங்கிறத உடனே போய் சொல்லு அப்போ ஒரு காரியத்தை அப்போதே செய்யறதுல எவ்வளவு பிரயோஜனம் இருக்கு பாருங்க நல்லத்தை செய்ய வேண்டும் அன்றே செய்ய வேண்டும் அப்போதே செய்ய வேண்டும் நேரம் கடத்தக்கூடாது அதுவும் பகவான போய் சேவிக்கணும் கோலுக்கு போய் சேவிக்கணும் ஒரு தானம் பண்ணணும் தர்மம் பண்ணணும்னால் ரொம்ப யோசிக்கும் நாளைக்கு பண்ணிக்கலாமா நாளை கோலுக்குமாங்கிற ஷடக்கென முடிக்க வேண்டிய தாரத்தை காலம் தாழ்த்தாதே தாழ்த்தினால் வாய்ப்பே பறிப்போய் விடலாம் நமக்கே வாழ்க்கையில் வாய்ப்புகள் குறைவாக வரும் இந்த வாய்ப்பை விட்டுட்டா கூட அடுத்த வாய்ப்பு வரும் ஆனால் எதற்கு வாய்ப்புகளை நழவுவிட வேண்டும் என்னைக்கு ஒரு பெரியவரை சந்தித்து ஆத்மா உற்பத்தி உயர்ந்த விஷயம் கேட்டுக்கணும்னால் நாளைக்கு போறேன்னு சொல்லக்கூடாது அது இப்பதானே செய்ய வேண்டும் இது குழந்தை சிராயத்தில் நாம படிக்க ஆரம்பிச்ச காலத்தில இருந்து இந்த உபதேசம் இருக்கா காலம் தாழ்த்தாதே தள்ளி போடாதே அப்போதே ஷை அப்போதே செய்கைக்கு ஒரு சுறுசுறுப்பு தேவை அந்த சுறுசுறுப்பு நமக்கு தெரிவிக்க மாட்டேங்குது இப்ப உட்காண்டு இருக்கும் படிச்சுட்டே ஏதோ நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கோம் வாக்கு கதவுத்தர் கட்டுறார் இல்ல டெலிபோன் அடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க ஷர்ட்ன்னு இதை நெரிச்சுட்டு போய் தரப்போமா ஷர்ட்டுன்னு நெரிசிட்டு டெலிபோன் எடுப்போமா எடுத்தா உடம்பு கொஞ்சம் சொன்னபடி கேக்குறது சுருசுறு பெருக்குன்னு அர்த்தம் அப்படி இல்லாமல் இன்னும் ரெண்டு தரம் தக்கட்டும் தரம் ரிங்கு போட்டோம் அப்புறம் எடுக்கிறோம் தள்ளுறோம் அப்ப ஷர்ட்டுன்னு எழுந்திருக்கிறதுக்கு இன்னும் உடம்பு ஒத்துழைக்கல அர்த்தம் ஆபீஸ்ல டேபிள்ல உட்காந்து இருக்கும் போன் அடிக்கிறது எப்பவுமே போனை ஒரு ரெண்டு அடி தள்ளி வச்சுடும் உட்காந்த இடத்துல இருந்து எடுக்கிறாப்புல இருந்தா அப்ப ஒரு தரம் எழுந்திருக்க கூடிய வாய்ப்பு போயிடும் ஷட்டு ஷட்டுன்னு எழுந்திருக்கணும் அப்பப்ப உட்காரணும் ரெண்டு இடத்துல நடக்கணும் இதனாலேயே வெயிட்டு போடாத இருக்கும் தெரியுமோ பெரிய இருக்கட்டும் எக்ஸசைஸ் பண்றது ஓடுறது ஜாகிங் இருக்கட்டும் அடிச்ச உடனே ஷட்டுன்னு நியூஸ் பேப்பரை மூடிட்டு எடுக்க போறோமா அப்ப இன்னும் நமக்கு ரிஃப்ளக்ஸ் ஒழுங்கா இருக்குன்னு அர்த்தம் ஷட்டுன்னு எழுந்திருக்கிறோம் ஆனா அப்படி இல்லாம மெதுவே போனோம்னா அறுவத்தர் கூப்பிடுறாரா அவர் முகத்தையே பார்த்துட்டு இருக்கோம் ஆனா அந்த கூப்பிடறது நம்ம புரிஞ்சுக்கவே இல்லையு சொன்னால் அப்ப நமக்கு மெதுமெதுவா சுறுசுறுப்பு குறையிறது நேரம் கடத்த போறோம் இதை செய்யக்கூடாது இருக்க வேண்டும் உடம்பு தாராளமா ஒத்துழைக்கும் இத பத்தி ராமனு சொல்லும் போது சக்குருதேவ பிரபன்னாய தவாஸ்மிச்சே அபயம் சர்வபூதே ததாம் ஏதத் விரதம் நம்ம சக்குருதேவ பிரபன்னாய ஓர் முறை சரணாதி வடமொழியில் ஒரு தடவை இன்னொரு பொருள் இருக்கு உடனே ஷடக்கென சீக்கிரமாக அப்ப பகவானிடத்துல சரணாகி செய்ய வேணும்னால் ஷடக்கென சீக்கிரமாக செய்துவிட வேண்டும் பக்தியா சீக்கிரமா பண்ண விடணும் ஒரு செலவு இருக்க போறதா சீக்கிரமா தள்ளி போட்டாலே வில கூடிப்படும் எண்ணிக்கொன்ன செலவழிச்சோம்னு சொன்னா பத்து ரூபாய் அத ஒரு வருஷம் கழிச்சு செலவழிச்சோம்னு சொன்னா பன்னெண்டு ரூபா பதிமூன்று ரூபாய் இன்னைக்கு இருக்கிறத காட்டிலும் நாளைக்கு போறதை காட்டிலும் நம்ம புத்தி எப்படி இருக்க போறது தெரியாது நம்ம வாழ்க்கை நிலைமை தெரியாது ஆனா தான் ஒத்தி போடாமல் செய்ய வேண்டும் இது பல விஷயங்களுக்கு பொருந்தும் ஆனா சில விஷயத்த மட்டும் ஆறி போட்டா தான் அது சரியா போகும் ஒரு குடும்பத்துக்கு இன்னொரு குடும்பத்துக்கு பிணக்கு வந்துடுக்கும் அந்த பிணக்க தீர்த்து கொள்ள வேண்டும் பேசறோம் ஆனா வடு வாயால வெச்சதுனால வடு பற்று அது மெதுமெதுவே காலம் போக காலம் போகத்தான் ஆறும் அதற்கு காத்து கொண்டு தான் இருக்க வேண்டும் ஆக முடித்தாக வேண்டும் செய்ய வேண்டும் காலம் தாழ்த்த கூடாது இதனாலதான் அம்மாழ்வார் தெரிவிக்கிறார் திருநாராயணபுரம் மேலக்கோட்டை என்று கர்நாடகத்தில் மைசூர் பாண்டவபுரத்து கருகல் இருக்கிற அத்த பெருமாள் செல்வநாராயண பெருமாள் திருநாரணந்தாள் காலம்பெற சிந்தித்து நின் திருநாராயணந்தாள் ஸ்ரீமன்னாராயணனுடைய திருவடி தாமர்களை காலம் பெற நேரம் தாழ்த்தாமல் காலத்தை கடத்தாமல் உடனடியாக பற்றுங்கோள் அப்ப அந்த காலத்தை உடனடியா செய்யறது முக்கியம் பத்து மணிக்கு ஒரு இடத்துல இருக்கணுமா பல பேர் அந்த லாஸ்ட் மினிட் ஒன்பது நாற்பது வரைக்கும் காத்துங்க அப்புறம் வீட்டுல இருந்து கிளம்புவா பத்து மணிக்கு அங்க இருக்க வேணுமா அப்போ பத்து அஞ்சுக்கு போனா கூட ஒப்புப்பா ஆரம்பிக்குச்சே எப்படி கணக்கு போடுற பாருங்க பத்து வரைக்கும் போனா சமாளிச்சு இன்னைக்கு டிராபிக் குறைச்சலா இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால இருபது நிமிஷத்துக்கு பதில் பதினிமிஷம் தான் ஆறது அப்ப பத்து அஞ்சுக்கு போனோம் பதினஞ்சு நிமிஷத்துல கிளம்பினா ஒன்பது ஐம்பது கிளம்பினா போகணும் பத்தரைக்கு போய் சேருவோம் கெட்ட பேர் வாங்கிப்போம் ஏன்னா இவ எல்லாருக்கும் போதே சல்றதில் நோக்கம் இருக்கவே விவரம் பதினஞ்சு நிமிஷமான உபயோகமா போயிட்டு போனாரா கிளம்பா இருந்த கழிச்சுடுவோம் ஆனாலும் இதை போல் இல்லாமல் தாராளமா நம்ம டைம் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் செய்ய வேண்டியதை சீக்கிரமா பண்ணணும் அத நேரம் கடக்குவது கூடாது என்ன அழகானு ஒரு கருத்து சொன்னார் சிரம் கரோதி பார்ப்போம் சொல்லுகிறோம் பித்ரு ந ததாதி பித்ருக்களை குறித்து ஸ்ராத்தம் செய்யாமல் இருக்கிறான் அமாவாச முதலான தர்ப்பணங்களோ மாச பிரவேச தர்ப்பணமோ உபராத காலம் அதாவது எக்ரிஸ் சொல்ற முடியும் அந்த காலத்தில் பீடித்த காலம் அந்த காலத்திலோ ஆண்டு திதி தாயார் தந்தையாருடைய திதியின் போதோ யாரு பித்ருக்களுக்கு சாகம் பண்ணாமல் இருக்கிறானோ அவன் மூடான் பித்ருக்களுக்கு சாகம் பண்ணல் நான் மூடன் ஆயிடுவேன் மூடனாறு செய்வனத்தை செய்யாமல் இருப்பவன் மூடன் செய்ய வேண்டியத தப்பா செய்கிறவன் மூடன் பகவான் சொல்றார் எனக்கு பிரியமானவன்னா நான் சொன்னத்தை கேட்டவன் நான் சாஸ்திரங்களை நின்ன விதித்திருக்கிறேனோ அதை அவன் அவன் செய்கிறானோ அவன் புத்திசாலி அவன் தான் சமய யுக்த சமோமதா அவன் தான் யுக்தன் அவன் இருக்கிறவன் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செய்தவன் கண்ணன் நமக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும்னா அவர் எப்படி சொல்லியிருக்காரோ அப்படி செஞ்சவன புத்திசாலின்னு ஒத்துக்கிறார் அவர் எப்படி சொல்லிருக்கார் சாத்தம் பண்ணு பித்திருக்களுக்கு தப்பணம் கூடு அன்னைக்கு செய்ய வேண்டிய செய் இதுதான் அவர் விதித்திருக்கிறார் அப்ப நான் அதிலிருந்து விலகி இருந்தேன் அப்ப பெருமானு சொல்லுக்கு மீறினவனானே மீறியவன் நான் புத்திசாலி இல்லை என்னன்னா நன்னா இருக்க போறது இல்லையா அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருந்தா போறோம் அதை மீறி நடந்தோம்னா நன்னா இருக்க போறது இல்லையே ஆனால் இது அர்ஜுனன் ரொம்ப ஆச்சரியமா கீதையினுடைய முதல் அத்தியாயத்திலே சொல்றார் பதந்தி பித்தரோ ஏஷாம் லுப்த பெண்டோதக பதந்தி பித்தராக ஏஷாம் லுப்த பெண்டோதக கிரியாக பெண்டம் உதகம் நாம் அரிசிச்சோடு சமைத்து அதை உருண்டையாக பிடித்து பித்ருக்களுக்கு கொடுக்கிறோம் எள்ளும் தண்ணீருமாக சேர்த்து கொடுக்கிறோம் அல்லவா அதுதான் பிண்ட பிரதானம் சொல்றோம் அடுத்து உதகத்திரியை தண்ணீர் ஊற்றுகிறோம் எள்ளு தண்ணீர் பிண்டம் பிண்டம் அரிசி பிண்டம் இவற்றை சமைத்த சோற்றின் பிண்டம் இதை யாராருக்கு கொடுக்காத போட்டமோ மேலுலகத்தில் இருக்கிற அந்த பித்திருக்கள் எல்லாம் தங்கள் சங்கத்தியர்கள் நமக்கு இதலைங்கிறதுனால தலகுப்பெற கீழ விழுவார்கள் அந்த குற்றத்தை நான் புரிவதாக இல்லை என்று அர்ஜுனன் தெரிவிக்கிறான் அப்ப பசந்தி பித்தரோ கேஷாம் லுப்திண்டோதகக் கிரியாக உடனே சந்தேகம் வரும் ஒருத்தருக்கு பிள்ளையே இல்லை பேரனே இல்லை அவன் பண்ணல அப்ப மேல போயிருக்கிறவாளெல்லாம் கீழே வந்துருவாளன்னா ஒரு விஷயத்தை நன்னா உறுதியா நம்பணும் நாம செய்ய வேண்டிய பாத்தியத்தை படைத்தவன் செய்ய வேண்டிய உரிமை இருக்கிறவர் இருந்து கர்மம் செய்யப்படவில்லை என்னால் அப்பதான் எந்த தோஷங்களுமே வரும் இப்போ ஒருத்தருக்கு பிள்ளையே இல்லைன்னு வச்சுக்கோ அந்த பிள்ளை இல்லையா அவன் பண்ண போறது இல்லை அதனால அந்த தந்தைக்கு எந்த குற்றமும் இல்லை அந்த தாய்க்கு எந்த தோஷமும் வராது கரெக்டா இருந்து செய்ய வேண்டியவன் இருந்து அவன் செய்யாமல் இருந்தாத்தான் தோஷம் வருமே தவிர செய்ய வேண்டிய வேலை இல்லைங்கிறதுனால அதனால நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை ஏன்னா பல பேர் இப்படி நினைப்பா ஓ நமக்கு குழந்தைகள் இல்லையே அப்ப மேற்கொண்டு ஆறும் பண்ண போறது இல்லையனா இதெல்லாம் பகவானுக்கு ஒரு விஷயமே கிடையாது குழந்தை இருக்கோ இல்லையோ கல்யாணம் ஆயிடுச்சோ ஆகவில்லையோ பகவான் சரணம் என்ன அவன் திருவடிகளை யார் பட்டுக்கிறானோ அனைவரையும் ஆனந்தமா அழைச்சு கொள்றாரு அங்க போனா அவரே குழந்தைதான் அங்க போனா கண்ணனே குழந்தைதான் ராமனே குழந்தைதான் அதனால இத போல சின்ன விஷயம்லாம் லோகத்துல நடக்கக்கூடியது இது கண்டு நாம கலந்ததும் கூடாது புரத்தியார் இது கண்டு ஒருத்தரை பார்த்து தப்பா பேசிவிடதும் கூடாது பத்தியா இவர் கல்யாணமே ஆகலையே பண்ணலையாமே இவருக்கு சீக்கிரமே கனவை நிரந்து போயிட்டாராமே பத்தியால இவருக்கு குழந்தை இல்லையாமே இப்படின்னு நாம பேச முற்பட்டால் பெருமானுடைய கோபத்துக்கு ஆளாகுறோம் அதனாலே இருந்து பண்ணாட்டை எதுவும் இல்லை பண்ணாமல் இருக்குமே அவளை அதுதான் கவலையே அப்படி பண்ணாமல் இருந்தால் அவன் முற்றாள் அடுத்து தெய்வத்தானி நக அர்ச்சதி தேவதகளை குறித்து அர்ச்சனம் பண்ணாமலே இருக்கிறான் என கண்ணன் தேவதகளை படைத்ததே தேவான் பாவயத்தானே தே தேவான் பாவய்துவ பரஸ்பரம் தேவர்களுக்கு நீ பண்ண வேண்டியது அவா குடுப்பா அர்ச்சனுக்கு நிமிஷமான ஒதுக்குங்க ரெண்டு மலர்கள் தீர்த்தம் நாம என்ன சமைத்துள்ளோமோ சமைத்த சோர்ச்சே பெருமானுக்கு அமுது செய்ய பண்ண வேண்டும் அது பண்ணி அந்த பூஜை பண்ணிருந்தோம்னாலே போறோம் யாதம் யஜ்யம் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்றோமே யஜ தேவ பூஜாய் தாக்குவூஜா தேவனை பூஜிப்பதே தான் யாகம் பெரிய பெரிய ஹோம குண்டங்கள் வளர்த்து யாகம் பண்ணணும் தேவையில்ல நம்மால் முடியல முடியாமல் போகலாம் ஆனா மலர்களுக்கும் தண்ணீருக்கும் பெருமானை வணங்குவதற்கும் சந்தனம் சமர்ப்பிப்பதற்கும் விளக்கு காட்டுவதற்கும் கோலமிடுவதற்கும் ஒரு குறை இல்லை அப்படி பண்ணாதவன் முட்டாளன கருதப்படுகிறான் ஆறும் அப்படி இருக்கக்கூடாது தினப்படி கொஞ்ச நேரமான பெருமானை பூசிக்க வேண்டும் அவருக்கும் திருப்தி நம் வாழ்க்கையிலும் இன்பம் ஏற்படும் கடைசி சுகிருது உள்ளமுடையவன் அவன் மௌடத்தோடு இருக்கிறவர் யார்னா சுகர்மித்தம் நல்லெண்ணமுடைய நண்பனை யார் அடையவில்லையோ நல்ல நண்பனை யார் பெறவில்லையோ அவனும் மூடன் என்றுதான் சொல்லப்படுகிறான் நண்பர்கள் வேணும் நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும் என் நன்மையில் விருப்பம் இருப்பவர்களாய் என்னை திசை திருப்பாதவர்களாய் என்னை ஏமாற்றாதவர்களாய் வேறு பயன் இல்லாதவர்களாய் அவர்கள் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நண்பர்கள் கெட்டினால் தான் வாழ்க்கை இனிக்கும் அப்பதான் எனக்கு இல்லேன்னு சொல்லிட்டாள் அப்ப எனக்கு ஏது புத்தி இல்ல ஒண்ணு செய்யணும் நண்பர்களை இல்லையா பகவானையே மித்திரனாக வைத்துக் கொள்ள அப்படி இருக்கிறதா தெரியலையே நல்ல நண்பர்களை பெறுவதெப்படி அவர்கள் நல்லவர்களாய் என் அடையாளம் காண்பது எப்படி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 நாள்தோறும் இந்த ஆடியோ ப்ராட்காஸ்டை கேட்டு மகிழ்வு